நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமரு துளிக்காக சென்னையில இருந்து உங்கள்லான் பலமீலு ஈரல் பலவீனமாக இருந்தாலோ அல்லது ஈரல் கெட்டு போயிருந்தாலோ அதை போகக்கூடிய எலிய மருந்து என்னன்னு பார்ப்போம் பாங்க பாகற்காய் செடியோட இலை இருக்குல்லையா பாகல் இலை அதை எடுத்து அரைச்சு சாராக்கி மூணு தேக்கரண்டி எடுத்துக்கலாம் அதை வந்து மோர்ல கலந்து வெறும் வயிற்றுல காலையில தினமும் பருகிட்டு வந்தாங்கன்னா இந்த ஈரல்ல உள்ள டாக்ஸின்ஸ் அதாவது நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றக்கூடியது அது மட்டும் இல்லைங்க ஈரல் வீக்கத்தையும் போக்கக்கூடியது ஈரல் செயல்பாட்டை வந்து சீர் செய்யக்கூடியது இதனால வந்து கோளாறுகள் ஏதாவது இருந்தாலும் அதையும் போக்கக்கூடியது மதுவாலேயோ இல்ல முறையற்ற உணவு பழக்கத்தாலேயோ கூட ஈரல் வந்து பலவீனம் ஆயிருக்கும் அதனால ஏற்படக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையும் கூட வெளியேற்றக்கூடியது என்னென்ன இயர்களே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்